ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் சில பொருட்களுடைய முக்கியத்துவத்தையும் அவைகளுடைய பெருமைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம் மேற்கொண்டு உள்ள வஸ்துக்களுடைய பெருமைகளை அவ்வப்பொழுதும் பார்க்க போகிறோம் இப்போ நாம் பண்ணக்கூடிய கர்மாக்களுடைய பெருமைகள் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் அதில் முதல்ல ஷட்கர்மானி தினே தினேன்னு நாம் ஒவ்வொருவரும் காலம் எழுந்ததிலிருந்து ஆறு கர்மாக்களே கட்டாயம் செய்யணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு வலியுறுத்தியிருக்கா சந்தியா ஸ்நானம் ஜபோ ஹோமஹா தேவதா நாஞ்ச பூஜனம் ஆதித்யம் வைஸ்வேவன் சட்கர்மானி தினே தினே அப்படின்னு சந்தியா ஸ்நானம் பண்ணுறது குளிக்கிறது ஜப்பம் பண்ணுறது ஹோமம் பண்ணுறது தேவதா பூஜை பண்ணுறது வர்றவர்களுக்கு அன்னம் போடுறது வைஸ்வதேவம் பண்ணுறதுன்னு இந்த ஆறு கர்ம கல கட்டாயம் நாம் ஒவ்வொருவரும் செய்யணும் ஷட்கர்ம நிரதோபவானு ரிஷிகள்லாம் அப்படி வலியுறுத்தி சொல்லியிருக்காள் ஆறு கர்மாக்களை செய்யணும் செய்யாமல் இருக்கவே கூடாது இந்த ஆறு கர்மாக்களை செய்யாமல் நாம் எதை செய்தாலும் அது பலன் குறைச்சலாக தான் வரும் நாம் எத்தனையோ செய்யணும் எவ்வளவோ காமனேகளை உத்தேசித்து எவ்வளவோ கர்மாக்களை செய்தாலும் கூட அதிலிருந்து வரக்கூடிய பலனில் வித்தியாசம் இருக்குது உடனே பலன் வரமாட்டேங்கிறது கொஞ்சம் காலம் தள்ளி பலன் பலன் வருது அந்த பலனும் முழுசாக நமக்கு வரமாட்டேங்கிறது இந்த குறைவுகள்லாம் ஏன் ஏற்படுறது அப்படின்னா இது மாதிரி இந்த ஆறு கர்மாக்களையெல்லாம் நாம் சரியானபடி செய்யாமல் அத்திரிக்தமாக நாம் கர்மாக்களை செய்யறோம் செய்ய வேண்டியதை செய்யாமல் அதிகப்படியாக செய்கிறதுனால தான் இந்த குறைபாடுகள் வருது இவைகளை நாம் கட்டாயம் செய்யணும் இது ஒன்றும் நாம் தினப்படி செய்துன்னு தான் இருக்கோம் அதை முறப்படி செய்யணுங்கிறது தான் விஷயம் இதெல்லாம் நாம் புதுசாக எடுத்துட்டு செய்யக்கூடியதில்லை குளிக்காமல் இருக்கிறதில்ல சந்தை பண்ணாமல் இருக்கிறது இல்லை பூஜை பண்ணாமல் இருக்கிறதில்லை ஜபம் பண்ணாமல் இருக்கிறது இல்லை ஆனால் அதெல்லாம் முறப்படி செய்யறதில்லை முறப்படி செய்யலைன்னா அது செய்யாத மாதிரி தான் அது அதை கொஞ்சம் வகைப்படுத்தி முறையாக செய்துட்டால் அது நமக்கு செய்ததாகவும் ஆயிடும் மேற்கொண்டு நாம் செய்யக்கூடிய கர்மாக்களின் பலனை நாம் முழுமையாக அனுபவிக்கலாம் அதில் முதல்ல காலம்பரை எழுந்திருக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிற ரிஷிகள் பிராமே முகூர்த்தே சோத்தாய சிந்தஜேதாத்மனோகிதம் அப்படின்னு ஒவ்வொருவரும் எப்போ எழுந்திருக்கணும் காலம்பரை அப்படின்னா பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும் பிராம முகூர்த்தம்னா சூரிய உதயத்துக்கு அஞ்சு நாழிகைக்கு முன்னாடின்னு அர்த்தம் அஞ்சு நாழிகைக்கு முன்னாடினா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்குன்னா நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் ஏன் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா அதில் ரொம்ப நிறைய சூக்மங்கள் இருக்குது ஏன் அப்படி எழுந்திருக்கணும்னு ரிஷிகள் வலியுறுத்துகிறா அப்படின்னா நான் அத்தனை பேரும் ஒரே மாதிரியான தூக்கத்தை அனுபவிச்சிருக்கோம் ஒரே மாதிரியான ஈஸ்வரனை நாம் அனுபவிக்கிறோம் சுசுப்தியில் அந்த பிராம முகூர்த்தத்தில் நாம் அத்தனை ஒரே மாதிரியான ஈஸ்வரனை அனுபவித்ததை பார்க்கறதுக்காக தேவதைகளும் பித்ருக்களும் இங்கே வரா நமக்கு புராணங்கள் காண்பிக்கிறது பிராமே முகூர்த்தே தேவானாம் பித்திருணாஞ்ச சமாகமாக அப்படின்னு பிராம முகூர்த்தம் ஆரம்பிக்க ஆரம்பிக்கிற பொழுது தேவதைகள் பித்தர்கள் இங்கே வரா இந்த மனுஷர்களை பார்க்கறதுக்கு ஏன் அப்படின்னா அத்தனை பேரும் ஈஸ்வரனை பார்த்துருக்கோம் ஈஸ்வரனை அனுபவிச்சுருக்கோம் எப்படி ஈஸ்வரனை நாம் அனுபவிச்சுருக்கோம் நமக்கே தெரியலையே அப்படின்னா தெரியறது அப்படின்னா இப்போ ராத்திரி படுத்துக்கிறோம் ராத்திரி படுத்துண்டா நமக்கு சுஷும்னான்னு ஒரு நாடி இருக்குது அந்த சுஷும்னாங்கிற நாடியில் மனசு உள்ளே நுழையிறது அப்படி உபனிஷத்தை நமக்கு காண்பிக்கிறது அந்த சுஷும்னாங்கிற நாடி எப்படி இருக்கும்னா எலிவால் மாதிரி இருக்கும் அப்படின்னு ரிங் ரிங்ரிங்காக இருக்கும் அது எலிவால் மாதிரி இருக்குது அந்த நாடிக்குள்ளே நம்முடைய மனசு பிரவேசிக்கிறது உள்ளே நுழையிறது அந்த சுஷும்னா நாடியினுடைய வாசலுக்கு போக மனசு ஆரம்பிக்கிற பொழுதுதான் நமக்கு தூக்கம் வருது கொட்டாவியெல்லாம் வருது அப்படி படுத்துட்ட உடனே அந்த சுஷும்னா நாடியினுடைய வாசலில் போய் நிற்கிறது மனசு உள்ளே நுழையிறதுக்கு அப்படி போய் நிற்கிற பொழுது தான் நமக்கு சொப்பனம் வருது அந்த சுஷும்னா நாடி லேசாக ஆடிண்டே இருக்கும் அது ஆடின்ருக்கிற வேகத்தில் மனசும் சேர்ந்து ஆடணும் அதோடு கூட அப்போ தான் போக முடியும் உள்ளே நுழைய முடியும் அப்படி இருக்கிற ஒரு ஸ்திதியில் தான் நமக்கு ஸ்வப்னம் வருது டக்குன்னு மனசு அந்த சுஷும்னா நாடிக்குள்ளே போயிடுறது அந்த சுஷும்னா நாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்போ தான் நமக்கு சுஷுப்திங்கிற நிலை வருது சுசுப்தி பேர் இது அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான நிலைதான் இப்போதான் நமக்கு அசந்த தூக்கம் வருது அத்திரேவாயம் புருஷ சுயஞ்சோதிஹி அப்படின்னு உபனிஷத்து அந்த சுஷும்னா நாடிக்குள்ளே மனசு பிரவேசித்தப்புறந்தான் நமக்கு சுயஞ்சோதிஸான ஈஸ்வரனை நாம் பார்க்குறோம் ஈஸ்வரனாகவே நாம் ஆயிடுறோம் ஈஸ்வரன் நாம் லயத்தை அடையிறோம் அப்படின்னு உபனிஷத்து நமக்கு சொல்கிறது அதேனால்தான் தூக்கத்தில் வித்தியாசமே இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தூக்கமாக தூங்குகிறோம் இல்லையே சுசுப்த நிலைக்கு போன பிறகு அத்தனை பேரும் ஒரே மாதிரியான தூக்கத்தை தான் நாம் அனுபவிச்சுருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா ஒரே மாதிரியான ஈஸ்வரனையே நாம் அத்தனை பேரும் பார்த்துருக்கோம் அனுபவிச்சுருக்கோம் ஈஸ்வரனோடு நாம் கலந்துட்டோம் ஈஸ்வரனாகவே நாம் ஆயிட்டோம் ஆகினால்தான் நம்முடைய சரீரம் இவைகளை பற்றி நமக்கு சிந்தையே இல்லை உலகத்தில் எந்த பொருளுமே நமக்கு தெரியலை ஈஸ்வரனாகவே நாம் ஆயிட்டோம் பிறகு மனசு திரும்ப அந்த நாடியிலிருந்து வெளியில் வருது அப்படி வெளியில் வர்ற பொழுது திரும்ப சொப்னம் வருது நமக்கு அந்த சொப்னம் நமக்கு ஞாபகம் இருக்காது முதல்ல வந்த சொப்னம் ஞாபகம் இருக்கும் அடுத்ததாக வர்ற சொப்னம் ஞாபகம் இருக்காது சொப்னத்தில் நினச்சது நடக்கிறது அப்படின்னு சொல்கிறது இந்த ரெண்டாவதாக வர்ற சொப்னத்தில் வர்றது நடக்கும் ஏன்னா ஈஸ்வரனாகவே நாம் இருந்துட்டு வரோம் ஈஸ்வர நிலையிலிருந்து நாம் திரும்புகிறோம் அப்போது வர்ற நமக்கு சொப்னம் இருக்கு அந்த சொப்னம் சத்தியமாக நடக்கும் நடைமுறையில் வரும் என்ன நடக்க போகிறதோ அதுதான் நமக்கு அங்கே சொப்னத்தில் காண்பிக்கிறது மனசு அந்த சொப்னம் சிலது ஞாபகம் இருக்கும் பலதும் ஞாபகம் இருக்காது அந்த மனசு வெளியில் வந்த உடனே நமக்கு முழிப்பு வருது அப்படி அத்தனை பேரும் ஒரே மாதிரியான ஈஸ்வரனை அனுபவிக்கிறத பார்க்கறதுக்காகத்தான் தேவதைகளும் பித்திருக்களும் வரா தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது அப்போது ஈஸ்வரனோட நாம் கலந்தாச்சு ஒரே மாதிரியான ஈஸ்வரனோட அத்தனை பேரும் கலந்துட்டோம் அப்படின்னா அப்போ திரும்ப வர்ற பொழுது கரெக்டாக ஒழுங்காக தானே எழுந்திருக்குறோம் ராமனாக படுத்துக்கிறவன் ராமனாக தான் கிருஷ்ணனாக படுத்துக்கிறவன் கிருஷ்ணனாக தான் ராமன் கிருஷ்ணனாகவோ கிருஷ்ணன் ராமனாகவோ எழுந்திருக்கிறது அது மாறுறது என்ன காரணம் ஒரே மாதிரியான ஈஸ்வரனோட எல்லாரும் கலந்தாச்சு பத்து சொம்பில் ஜலம் வச்சுருக்கு அந்த பத்து சொம்பு ஜலத்தையும் ஒரே பாத்திரத்தில் ஊற்றியாச்சுன்னா எல்லா ஜலமும் ஒன்றாகிடுது திரும்ப பத்து சொம்பலை எடுத்தால் அந்தந்த சொம்பல் இருந்த ஜலந்தான் அந்தந்த சொம்பலை வந்ததுன்னு நம்மளால் சொல்ல முடியாதே அதே போல் நாம் ஒரே மாதிரியான ஈஸ்வரனை அத்தனை பேரும் அனுபவிச்சுட்டு வரோம் அப்படின்னா இப்போ மாறணும் போனோம் ராமன் கிருஷ்ணனாகவும் கிருஷ்ணன் ராமனாகவும் அப்படி ஒவ்வொருத்தரும் மாறி மாறி வரணுமே வரலையே அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு உபனிஷத்தே நமக்கு பதில் சொல்கிறது அது மாறாது என்ன காரணம் அப்படின்னா ஒரு கயத்தை கட்டி தான் விட்ருக்கும் ஒரு நதியில் வெள்ளம் போகிறது அந்த வெள்ளம் போகிற நதியில் ஒரு பத்து சொம்பை போட்டால் ஜலத்தோடு ஓடி போயிடும் சொம்பு திரும்ப சொம்பை எடுக்க முடியாது ஆனால் ஒரு ஒரு சொம்புலேயும் கழுத்தில் கயத்தை கட்டி பத்து கயிறாக வச்சுட்டு போட்டுட்டா அது எவ்வளவு தூரம் போனாலும் கயத்தை பிடிச்சி வீழ்த்தா சொம்பு திரும்ப நம்மள்ட்ட வந்துடும் அது மாதிரி அத்தனை பேரும் ஒரு கயத்தை கட்டி தான் மனசை சுசும்னா நாடிக்குள்ளே விடுறோம் அது என்ன கயிறு அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக உபநேஷத்தில் சொல்லியிருக்கேன் அதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்